ஆள்வினை உடைமை என்ற தலைப்பில் உள்ள அதிகாரத்தின் கருத்துக்களை ஓரளவு ஆராய்ந்து நிறைவு செய்திருக்கிறோம் இந்த அதிகாரத்தின் குரட்பாக்கள் அனைத்தும் சோர்வின்றி இடையராது உழைக்க வேண்டும் என்ற மன எழுச்சியை நமக்கு உபதேசித்து அருள்கின்றன இவ் அதிகாரத்தின் உள்ள குரட்பாக்களின் சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் முதல் குரட்பா அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் செயல்புரியும் வாய்ப்பு அரிய தன்மையை உடையது என்று உணர்ந்து உடல் சோர்வுராமல் செயல் புரியும் வளர்க்க வேண்டும் அத்தகைய அறிவுபூர்வமான முயற்சியே பெருமையை அதாவது பெரிய தன்மை புகழ் செயலின் பயனாகிய வெற்றி ஆகியவற்றை தந்து அருளும் இரண்டாவது குரட்பா வினைக்கண் வினை கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு உலக மக்கள் குறைவில்லாது செய்து முடிக்க வேண்டிய செயலை அதாவது முயற்சியை செய்யாமல் விட்டுவிட்ட தலைவனை அரசனை ஒதுக்கி விடுவார்கள் எனவே செய்து முடிக்க வேண்டிய அவசியமான செயல்களை செய்யாமல் இருப்பதை அதாவது முயற்சியில்லாமல் இருப்பதை நீக்கிவிட வேண்டும் முயற்சியில் தளர் ஊறாமல் செயல்புரிய வேண்டும் மூன்றாவது குரட்பா தாளும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயற்சியுடன் செயல்புரியும் சிறந்த மேலான பண்பில்தான் எல்லோருக்கும் உதவி புரியும் உயர்ந்த பெருமிதமானது நிலை பெற்றிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று முயற்சியுடன் இடைவிடாது செயல்புரியும் தன்மையின் சிறப்பை உணர்த்தின தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாழ் ஆண்மை போல கெடும் இது நான்காவது குரட்பா முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்ய விரும்புவது உடல் ஆற்றல் இல்லாதவன் கையில் வாழை வைத்துக்கொண்டு இருப்பது போல பயன் இல்லாமல் கெடுத்துவிடும் முயற்சியுடன் செயல்புரியாதவரிடத்தில் உள்ள தலைமை பொறுப்பு பயனை தராதது மட்டும் இல்லாமல் கெடுதலையும் உண்டு பண்ணிவிடும் என்பது கருத்து இக்குரட்பாவில் முயற்சியின்மையின் குற்றம் அதாவது குறைபாடு தோஷம் உணர்த்தப்பட்டிருக்கிறது ஐந்தாவது குரட்பா இன்பம் விழையான் வினைவிளைவான் தன் கேளில் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் புலனின்ப நாட்டம் அற்றவனாய் இடைவிடாமல் முயற்சியுடன் செயல் புரிவதிலேயே நாட்டம் உடையவன் தன்னை சார்ந்திருக்கும் அனைவருடைய துயரச் சுமைகளையெல்லாம் நீக்கி அச்சுமைகளை தாங்கும் தூண் போன்றவனாக விளங்குவான் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்